துருத்தியும் திருவேள்விக்குடியும் சுந்தரர் தேவாரும் மின்னுமாமேகங்கள் பொழிந்து இழிந்து அருவி வெடிபடக் கரையோடும் திரை கொணந்து எட்டுமா மேகங்கள் பொந்து இழிந்து அருவி வழிபடக்கரையொடும் திரை கொணந்தற்றும் அன்னமாங்காவிரி காவிரி காவிரி அகன்கரை உறைவார் அடியை அன்பராம் அடியார் அன்பராங்கடியார் தொழுது எழும் அன்பராம் அடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்விக்குடியுளார் அடிகளைச் செடியனேன் நாயேன் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்விக்குடியுளார் அடிகளைச் செடியனேன் நாயேன் என்னை நான் மறக்குமாறு எம்பெருமானே என் உடம்பு அடும் பிணி இடர்கடுத்தே பிணி இடர்கடுத்தே என் உடம்படும் பிணி இடர்கடுத்தே என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தா